இரண்டாயிரத்தாறு சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை கந்தகோட்டம் அடியார் திருக்கூட்டம் தலைவர் திரு சிவனருள் நித்யானந்தம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை Ah ta ra a துருநீர கண்டத்துக் குயவனார்கடியேன் இல்லையே என்னாதைக்கு அடியேன் குடிமாறு நடியாக்கும் அடியேன் வெல்லுமா பொருளுக்கடியேன் இடிபொடி சூழ் கொண்ட யாரூரன் மண்டற்கடியேன் அல்லிமண்ணும் இல்லை என்றார் அமர்ந்து அடியேன் ஆரூரனாரூரில் அம்மா மறிந்த வேர் நம்பி அறிவத்தடியார்க்கும் நடிகார்க்கும் மலைமலைந்த தோல்வல்ல நடிகார்க்கும் அலைமலைந்த புனர் மங்கை ஆனாயக்கடியேன் ஆரூரணம் மானக் காடு அலை மறிந்த புனர் மங்கை ஆனாயக்கடியே ஆரூரணம் மான காடு அலை மறிந்த புனன் மங்கையா நாயர் படியேன் ஆரூரநாரூரில் அம்மா காடு அலை மறிந்த புனன் காலே அம்மாடு காலே உலகாண்ட மூச்சிக்கும் முருகனுக்கும் ஒரு திரிக்கும் அடியேன் செம்மையை திருநாளை போவார்க்கும் தொண்டர்களும் அடியார்க்கும் அடிவேன் மெய்மையை திருமேலி வழிபட நிற்க வேண்டாம் மதுபினால் எரிந்த அம்மையா நடிச்சி பெருமான இதுவரையில் மூணு பாட்டில் இருக்கிற அடியார்களை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நினைவு இருக்கிறேன் இன்னைக்கு திருநாள் தரை நான் உங்களுக்கு நினைவிட்டோம் இருந்தாலும் இந்த திருத்தொண்ட தொகை பூரா சொல்லிவிட்டு நான் என்ன திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சைவங்கள் சொல்ல சொல்ல வேண்டும் என்பது ஒரு நியதி நான் வீட்டில் சொல்லிட்டேன் இங்க உங்களுக்கா திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட பின்னாவுக்கதை நடிகாக்கும் பெருநம்பி குலச்சரை நடிகாக்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்கும் பெயா்க்கும் அடியேன் அப்போது அடியாக்கும் அடியேன் ஒளி புணர்த்து சாத்த மங்கை நீலன கற்கடியே நறு நம்பி நம்ம எந்த அடியாக்கும் அடியார்க்கும்படியார்கடையேன் நம்பிதான் சொருமானன் அடியார்க்க முடியே நாட்டம் தந்திக்கும் நூற்றர்க்கும் முடியே நம்பரான் சோமாசி மாறனுக்கு வடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்பாரு காடு பங்களன்களே மரபா டிய கொடை கடறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாத நடிகார்க்கு முடியேன் ஆறு கொண்ட வேர்கூற்று அந்த அடியேன் ஆறு இந்த மௌனு காலே கைதடிந்த வருசிலையான்களைச் சம்மண்கள் என்னும் அடியேன் ஐயடி அரைக்கண்டன்கடனடியை காப்புக் கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காருக்கும் அடியை நிறை கொண்ட சிந்தை அல்ல எலி வந்த எந்த சூர் நெடுமாறு நடிகார்க்கும் அடியே குறைக்கொண்டு நம்ப உடம்பு கற்றும் சோதி சொன்ன இலே வாயிலா நடிகார்க்கும் அடியை பெருமான் மலர் சூழ்ந்ததார் சூழ்ந்த வேல் நம்பி கொற் புலிக்கு முடியேன் ஆரோரன் ஆரோர் அம்மா காலை பத்தராய் பணிவார்கள் எல்லாேன் பரமனையே பாடுவாரடியும் அடிவேன் சித்தத்தை சென்பாரை வைத்தார்க்கும் அடியேன் திருவா ார எல்லாருக்குமேன் இப்போதும் திரும்பியன் முடிநூறு பூஜை முடிவர்க்கு வடியேன் அப்பாறு முடிச்சார்ந்தேன் அம்மாறுக்காடுமறை ஒரு பூசல் வடிவளையால் மாணிக்கு நேசனுக்கு படியேன் என்னவனாய் இலகாண்ட திருமீல கண்டத்து பாணனார்கழியேன் என்னவனாம் அரணடியை அழந்த சதையன் காவலன் திருநாவது ஊர்க அண்ணவனாமரூரன் அடிந்து கேட்டு வைப்பார் ஆரூர் அம்மா கண்பராவாரு அண்ணவ நாமூரன் கேட்டு உப்பார் ஆரூரில் அம்மாருக்கு அன்பராவார் கேட்டு ஆரூரில் அம்மாருக்கு அன்பராவார் அண்ணப Now, when I'm a man, I'm a man. I'm a man. I'm a man. I'm a man. Yeah. வனாக பிறந்தவன் இந்த நியமங்கள் இதை விடாமல் செய்யணும் என்பது நியதி அது ஓரளவுக்கு வேற்று மதத்தவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் என்னுடைய அபிப்பிராயம் சைவத்தில் இருக்கிறவன் தான் ரொம்ப மோசமா நடக்கிறான் வேஷம் போடுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு என்னுடைய அதில் வரின ஓரளவுக்கு தேவையில்ல அதான் சொல்லுன்னா ஏனையும் மதம் தேவல இந்த சைவத்தில் இருக்கவன் தான் ரொம்ப அது மடாதிபதிகள்லேருந்து இன்னைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்த தவறு இருக்கு ஆமாம் நீங்கள் சொல்லலாம் மடாதிபதிகள் கூட தவறு பண்ண மடாதிபதினா தவறு பண்ணுறாங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மடாதிபதியை பத்தி நான் மடாதிபதிகள்ட்ட அந்த குடாந்திய இருந்து வந்தவன் எனக்கு தெரியும் அதனால அப்படி இந்த சைவர்களாக இருக்கிறவன் தினந்தோறும் இந்த திருவ திருத்தோண்ட தொகையை சொல்லணுங்கிறது ஒரு நியதி உண்டு நான் அந்த நியதியிலிருந்து தவறுறதில்லை ஆமா அதே மாதிரி தினம் பஞ்சாட்சி தான் ஆயிரத்தி எட்டு சொல்லணும்னு இருக்கு சொல்றதில்ல சொன்னா நமக்கு நன்மை இல்லையா ஆமா பனி அடிக்குது வெயில்ல போய் நேரம் உட்காந்துக்கல வெயிலுடைய குறையா நம்மடைய குறையா இல்லையா இன்னைக்கு காலையில் ரெண்டரை மணிக்கு எழுந்துருச்சு நித்திய லெட்டரின் போறது எல்லாம் போயிட்டு வெயில் போட்டு குளிச்சுட்டு மருந்து சாப்பிட்டு யோகாசனம் போட்டு விட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆறரை மணிக்கு பஸ்ஸுக்கு வந்துட்டேன் கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு ஒரு பதியும் பதியும் சொல்லிவிட்டு சாமிக்கு வந்து பஸ் ஏறி வந்துட்டேன் இதுதான் நியதி அப்படி செய்ததுனால நான் பெரியவனாக போயிட்டேன்னு அவங்கள்ட்ட நான் சொல்ல தயாராகலை அந்த நியதியை செய்கிறேன் அவ்வளோதான் அல்லவா ஆமா நீங்க சொல்லலாம் ஐயோ இருக்கு பொண்டாட்டி இருக்கு பிள்ளை இருக்கு பேர இருக்கு பேச்சு இருக்கு நாங்க பார்க்க முடியல செய்யணுங்கிற நினைப்பு இருந்தால் உள்ளத்துல எண்ணம் இருக்குமே ஆனால் செய்ய முடியும் சரி யாரோ செய்யும் விட்டுடும் சிவனை முதலாக கொண்டதுக்கு சைவம்னு பேரு திருமாலை முதலாக கொண்டவனுக்கு வைணவம்னு பேரு ஆறு மதம் தான் நம்ம நாட்டில் உள்ளது ரெண்டு சொல்லிட்டேனா சிவனை முதலாக கொண்டது சைவம் பெருமாவை முதலாக கொண்டது வைணவம் விநாயகரை முதலாக கொண்டது கானாபத்தியம் முருகனை முதலாக கொண்டது சௌமாரம் கௌமாரம் சூரியனை முதலாக கொண்டது சௌரம் இன்னொண்ணு என்னையா ஆறு வருடமே அஞ்சு தவிர வந்தது கணபதி முருகன் திருமால் சிவன் சூரியன் சொல்லிட்டேன் இன்னொன்னு எனக்கே மறந்து போச்சு போட்டு நினைவு வர மாட்டேங்குது அன்பிகை முதலாக கொண்டது ரைட்டு நூறு மார்க் நித்தமா சொன்னது சொன்னது இன்னைக்கு நம்ம நாட்டில் காணப்படுகிற ஏனைய மதங்கள் எல்லாம் பௌத்த மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்டிய மதம் ஜெயின மதம் நீ தெரிஞ்சிருக்க இதெல்லாம் இறக்குமதியான சரக்கு வா ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு அதனால் கொஞ்சம் லூஸ் கான்டக்டாக பேசுறேன் கொஞ்ச நாடி ரஸ்ட் ரஸ்து கொடுத்து ரஸ்து கொடுத்து பேசுற காரணம் ஆகுது திருநாவுக்கர் சார் சைவ சமயத்தில் சைவ சமயம்னா சிவனுக்கு அடிமைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன் அவர் என்ன பண்ணினார் சைவத்தை பத்தி நல்லா படிச்சுக்கிட்டார் சைவத்தில் இருக்கிறதும் பெரும்பகுதி பெரும்பகுதியான பேர் சைவ நூல்கள் படிக்காதவர்கள் எதையாவது ஒரு நூல் நன்றாக படித்துவிட வேண்டும் தேவாரமா என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவார திருவாதகத்தை ஓரளவுக்கு நன்றா படிச்சுட்டு நீங்க நூறு கேள்வி கேட்டீங்கன்னா நூறு கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியும் இல்லையா நன்றாக படிச்சுட்டாரு விதிவசம் அப்ப நாட்டுக்கு புது நம்ம நாட்டுக்கு புதுசா இறக்குமதி ஆனது அதாவது சமணம் இந்த ஜெயின் இருக்க பாருங்க அவன் பெரும்பகுதி வட்டி கடை வச்சிருப்பான் அவன் தான் இறக்குமதி அவன் வேட்டி கட்ட மாட்டான் ஆமாம் வேட்டி கட்ட மாட்டோம் இப்போ கூட இப்போ இசை பெல் என்ன ஊர் அது என்னமோ பெல்லான்னு ஒரு ஊர் இருக்குது சரவண பவா பெல்லாவே என்னொன்று ஒரு ஊர் இருக்கு அங்கே போனீங்கன்னா அத்தனை பேர் வேட்டி கட்டாமல் இருப்போம் அந்த ஊருக்கு பூரா சமனை விளக்க மாட்டான் நம்மளை போகிற கோயிலுக்கு போக மாட்டோம் பொழுது போனால் சாப்பிட மாட்டான் பெரும்பகுதி கஞ்சியாகவே குடிப்போம் வெஜிடேரியண்டு நான் வெஜிடேரியும் உண்டு அப்படி நம்ம மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் ஏன் வித்தா கூட ஏற முடியும் நம்ம மதம் எல்லா வகையிலையும் உயர்ந்தது ஆமா கொலை கொஞ்சம் கொலை பண்றது தப்பு என்பது நம்ம சைத்தினுடைய கொள்கை செய்ய மாட்டானு ஆடை இருக்கிறது கோயிலை ஒத்துக்க மாட்டானு வல்லர் பெருமான் கொல்லாமை கொல்லாமை கொல்லாமை கொல்லாமை அடிச்சுனாரு தைப்பூசம் இல்லையா எல்லாருமே சொன்னாங்க அப்படி திருமூலக முறை கொண்டு சொல்லியிருக்க அதை பெருசா சொன்னார் யாரு பல்லர் பெ கத்து போய் எங்க கத்துனாரு அவள்தான் அவர ஒன்னும் தனியா கத்துக்கிட்டு வரல அது ஒன்னே போருமே வேற்றுமதத்துல கொலை செய்யறதே கொல்றதே தொழில் பொழுதுபிடிஞ்சா அஞ்சு மணிக்கு ஆடை அறுக்க ஆரம்பிச்சுடுவோம் கோழி அறுக்க ஆரம்பிச்சுடுவான் டெய்லி அவளுக்கு தொழில அதத்துக்கிறது இல்லையா இல்லையா ஆமா ஆனா அவன் மரம் ஒத்துக்கு தேட ஆமா அது நாம பண்ண முடியும் அப்படி நம்மள வேட்டி கிடைக்காம இருக்கு இருக்க முடியுமா இல்லையா அவன் ஒத்துக்க மாட்டோமே விளக்கேத்தாம இருந்து திருநா ஒத்து போகுமா ஆறு மணிக்கு தான் பொழுது போகுதுன்னா அஞ்சு மணிக்கே நம்ம வீட்டுல இருக்கிற விளக்கேத்தி திருநாவுக்கரசருக்கு மறு நீக்கியாருன்னு பேரு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு என்ன பண்ணினாரு அந்த மதத்துல என்ன மாதிரி இருக்கு நூல்கள் தான் அதை கொஞ்சம் படிச்சு பார்ப்போமே அதில் கொஞ்சம் சேர்ந்து பார்ப்போமே கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து நான் கூட என்ன நினைக்கிறேன் கைய சமயத்தில் தேவாரம் கேட்க மாட்டேங்கிறாங்க பைபிள் குரான் எல்லாம் பாடி பாக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன் கிறிஸ்டன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் ஏன்னா வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறான் அப்படி கொண்டாந்து கொடுக்கறவனுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கறேன் சம்பளம் நான் ரெண்டு மணி நேரம் ஓன்னு கிடந்து நான் கத்துனாலும் எனக்கு ஐநூறு ரூபா வந்து சேர மாட்டேங்குது அப்ப நான் அந்த தொழிலுக்கு போலாம்ல பணம் பெருசுன்னு நினைச்சா அந்த தொழிலுக்கு போலாம்ல மனம் இல்லாம நான் வாழ முடியுமா என் வீட்டுல அரிசி இல்ல சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னா ஜெயக்குமார் கொண்டாந்து கொடுப்பாரு ஜகுமாரா விஜயகுமாரா விஜயகுமார் நம்ம மதத்துல ஆதரவு குறைச்சும் தேவாரம் ஓதுவார்களே ஆதரிக்கிறதே கிடையாது மதாதிபதிகள்ல இருந்து இன்னைக்கு கீழே இருக்கிற வரணியம் ஆமா ஐயா நீங்கள் மடத்திலிருந்து வந்தீங்க நீங்கள் கேட்குறீங்களா இருந்தேன் இல்லைன்னு நான் சொல்லலை அவங்கள்ட்ட ரெண்டு சோறு போட்டாங்க சாப்பிட்டேன் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக்கினேன் உண்டு தான் இல்லேன்னு சொல்லலை ஆனால் தான் தருமபுரி சாமி வச்சுக்கங்க ஆனால் போதுமான அளவுக்கு ஆதரவு இல்லையே என்ன பண்ணுவேன் சொல்லுங்க கிடையாது மடாதிபதிகள் தேவாரமே கேட்கறது கிடையாது சொற்பொழிவு கேட்பான் அது கூட சரியா கேட்கறது இப்ப எங்க பார்த்தாலும் தேவாரத்தை பத்தி தான் சொற்பொழிவுதான் பண்றான்னு உள்ள தவிர பாடு சொல்லி கேட்கறது இல்லை அது பெரிய தவறு நடந்துகிட்டே இருக்கு ஆமா முத்தோட இப்ப சொற்பொழிவுக்காரனுக்குதான் அங்க கௌரவம் பாடுறவனுக்குற அவனுக்குதான் கௌரவம் பாடுறவனுக்கு தவறு அது இல்லையா ஆமா கவனத்துக்கு கொண்டு வரணும் என்னைக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆதரவு இல்லாமலே போய் ஓதுவார்களே இல்லாம போயிட்டான் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ராஜராஜ சோழன் கத்தான் பாருங்க ஐயோ சுவாமி இதை எப்படி பாடுறது அப்படின்னு அந்த நிலை வருமா வந்துடும் வர காத்துருக்கு அன்னைக்கு இந்த பேசுறவன் போரா வந்து பாடி காட்ட கிட்டவே நெருக்க மாட்டான் போடுவான் எட்ட நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஆமா அப்படி ஆக இவர் என்ன பண்ணினாரு சைவத்தை விட்டுட்டு இந்த சமணத்துக்கு போய் சேர்ந்துட்டார் யாரு மறுள் நீக்கியார் திருநாவுக்கரசுங்கிற பேரு பின்னால் தான் வருது சிவன் கொடுக்கிறோம் இவருக்கு ஒரு தமக்கை உண்டு திலகவதி பரம்பரையா ஓரளவுக்கு அப்பாவும் சேத்து விட்டாரு அம்மாவும் சேத்து விட்டாரு அக்கா இருந்தாங்க அவங்க நேர திருவதிக்கு சிவன் கோவில் போய் பரமசிவமே என் தம்பி இப்படி அனாவசியமா சைவ சமயத்தை விட்டு விட்டு சமண மாதத்துல போய் சேர்ந்துட்டானே ருத்ராட்சத்தில் என்ன குற்றம் கண்டான் இவன் விபூதியில என்ன குற்றம் கண்டான் இவன் சிவன் கோவில் தரிசனத்துல என்ன குற்றம் கண்டான் இவன் வேதங்கள் ஆகவங்கள்லாம் சொல்லுகிறதுல என்ன குற்றம் கண்டான் இவன் இதை விட்டு அங்க போனானே போலாமா அப்படின்னு கண்ணீர் விட்டு அதுதான் சிவநந்தம்மா கனவுல வந்தான் சிவனந்த அம்மா கனவுல வந்தான்னு சொன்னா அந்த அம்மாவுடைய தகுதி எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லவா கனவுல போய் ஏ தவதியே நீ வருத்தப்படாத நீ வருத்தப்படாதம்மா அவனுக்கு சூளை நோயின்னு ஒரு நோயை கொடுத்து நான் திருப்பின போற அப்படி கனவுரை சொல்லிட்டோம் இந்த மாதிரி உட்கார்ந்து பார்த்தாங்க சிவனே சொன்னானா சிவனே சொன்னானா சிவன் என் கனவுல வருவதற்கு நான் தகுதி உடையவளா அவன் திருவரு அப்படின்னு இருந்துட்டாங்க பாடலி புத்தகத்தில் இருந்த இந்த திருநாவுக்கர் சார் அங்க வந்து அவருக்கு தர்மசேனர் பேர் அப்பா அம்மா வச்சது மறு நீக்கியார் சமண சமயத்தில் அவருக்கு கொடுத்திருந்த பேர் தர்மசேனர் அங்க போய் நல்லா படிச்சாரு அங்கையும் கெட்டிக்காரனா இருந்தார் கெட்டிக்காரனா இருக்கிறது வேறு இல்லையா ஒரு நாள் திடம்னு அவருக்கு ஒரு வயது வந்துடும் தாங்க முடியல அவரால் என்னன்னு மந்திரம் தந்திரம் ஏதோ தான் செய்தார்கள் அத ஒன்னு போராப்பில் எப்போதுமே சொல்றேன் நமக்கு ஒரு தாங்க முடியாத துன்பம் வரும் பொழுது நம்ம உடன் பிறப்புகளை நினைப்போம் என் தம்பி இருந்தாங்க என்ன காப்பாத்த மாட்டானா எங்க அண்ணா இருந்தானா என்ன காப்பாற்ற மாட்டானா சித்தப்பா இருந்தா என்ன காப்பாற்ற மாட்டாரா இருந்தா என்ன காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு நினைப்பு வர்றது சகஜம் நிச்சயமா வரும் அவன் வேண்டாதவனாக இருந்தாலும் வரும் இப்ப தாங்க முடியாத வயத்து வலி இருக்கு பூர்வத்தில் புண்ணியம் தன்னுடைய தமக்கையார் நினைவு தனக்கு சர்வண்டா இருந்தவனை கூப்பிட்டு அதாவது சமைச்சு போடுறவன் இடத்துக்கு போய் திருவதிக்கு வீரட்டானத்தில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குடா அங்க போ கோயில் வாசப்பில்ல ஒரு மடம் இருக்கும் அங்கே ஒரு பொம்னாட்டி வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு துறவி நெத்தி நிறைய விபூதி போட்டுக்கிட்டு விபூதி பூசிக்கிட்டு ஒரு அம்மா இருப்பா அவன்தான் என்னுடைய அக்கா அவ் உங்க தம்பி தாங்க முடியாத அழுத்து வெளியில கஷ்டப்படுறாரு அவரால் எந்தச்சும் நடக்க முடியல உங்களை அழைத்துக்கிட்டு வர சொன்னாருன்னு போய் கூப்பிடு வருவாங்க அழைத்து விடுவான் போய் கூப்பிட்டான் இந்த அம்மா நான் வரமாட்டேன்ட்டேன் வர்கள் அல்லாத இடத்துக்கு நான் வர மாட்டேன் போ போய் அவனிடம் சொல்லு இங்க வரத்திவன் சொல்லியிருக்கான் சூழநோயை கொடுத்து நான் ஆக்கொள்றேன் நீ வருத்தப்படாது இல்லையா வள்ளுவர் பெருமான் என்ன சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்புறம் அந்த ஆகுது அதுக்கப்புறமா பண்டவன் போய் சொன்னான் உங்க அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த சமணங்கள் இருக்கிறத்துக்கு நான் வரமாட்டேன் அவனை வேணா இங்க வரத்துலன்னு சொல்லிட்டாங்க வயது தாங்க முடியாத நிலையில சமயக்காரண துணையாக கொண்டு இரவோட இரவா நடந்து அக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து விடிய கால வேலை அப்படியே ஒரு நாடகம் எழுதுறதுக்கு இனிமேல் ஒருத்தன் நேரம் வேலை காலை மாலை இதெல்லாம் தேட வேண்டிய அவசியமே அப்படி எழுதி வச்சுருக்கேன் கால வேலை இந்த அம்மா கையில் தோண்டி விபு பூ எடுக்கிறதுக்கு குடலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கதவை திறந்தாங்க ஒருத்தன் தெருவாசப்பட உட்கார்ந்துருக்கான் அப்பெல்லாம் எலெக்ட்லிட்டு கிடையாது அக்கா எப்போ கேட்ட கூட நம்ம தம்பி ப்பா மேலி தாங்க முடியலமா ஆண்களும் பெண்களும் குடை விபூதி வச்சுக்கிறது உண்டு விபூதி பை அல்லது சம்புடம் என்று அதற்கு பேர் ஆ அதை வச்சிருந்தாங்க அந்த அம்மா ஏன் கடிலத்தில் போய் குளிக்கணும் குளிக்கணும்னா அனுட்டான பண்ணணும் அப்ப விபூதி ஒன்றும் இல்லவா அந்த அம்மா வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் பொம்முன்னாடி எல்லாம் வச்சிருப்பாங்களே இருக்கணும் அதை திறந்து விபூதியை எடுத்து அமைச்சி வா நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி விபூதி கொடுத்து பூஜிக்கப்பா அவன்லாம் விபூதி பூசமாட்டான் சமணம் திருநாவுக்கரசு குரு அவங்க அக்கா தான் ஆ உடம்பெல்லாம் பூசிக்கிறாரா அந்த விபூதிய பெரிய புராணமும் சொல்லு சிவனுக்கு பாட்டுன்னா விருப்பம் அந்த திருமூலர் சொல்லும்போது சொல்றாரு பாட்டவி காட்டுதுமேன்னு தேவாரத்துலயும் வருது அவின்னா சாப்பாடு பாட்டு சாப்பாடு போல அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஆமாம் பாப்பா கோயிலுக்கு போகலாம் நேரம் கோயிலுக்கு அது போய் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அவரை கொழுப்பாட்டி ஊதிய நல்லா பூசிக்கிட்டு ஒரு ருத்ராட்ச மாதையும் கொடுத்து போட்டுக்கோ உனக்குதான் பாட தெரியுமே பாட்டு? வலியா தெரியா தெரியப்படும்டா. பாடுற பாட்டா பாடினார் கொட்டாயினவாறு விலக்ககினி யமன போல என்னை துன்பப்படுத்துது இந்த வைத்தூரி ஆம் கொடுமையை பல செய்தன நான் அறியேன் நான் ஒரு கொடுமையை செய்ததில்லை சுவாமி ஏதோ தவறி போய் இங்கிருந்து அங்கே போய்ட்டு போகாத இடந்தனிலே போய்விடும் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுது இனிமே நான் போக மாட்டேன் இரவும் பகலும் எப்போதும் உன்னுடைய திருப்பணி நான் செய்வேன் அப்படின்னு ஒரு உயிரை வைத்துக் கொடுத்துட்டேன் என் வயிற்றின் அகம்படியை குடரோடு துடக்கி முடக்கி ஆற்றேன் அடியேன் அருகை கடில வீரட்டான துறை அம்மானேன் இதுதான் பாட்டு இந்த மாதிரி பதினோரு பாட்டு உம் பத்து பாட்டு நல்ல விலக்கி ஓடு பல சைன நான விலகே போடோமை பல சைனாய விரும் விரும் விரும் விரும் வைத்தேன் சொல்றோம் என்னுடைய நெஞ்சத்தை இனிமேல் நான் உனக்குதான் இடம் வைத்தேன் வேற நான் இடம் கொடுக்கல அப்படின்னு நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன் இனையாது ஒருபோதும் இருந்தேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறிய வயிற்றோடு துளக்கி முடக்கி நஞ்சாகி வந்து என்னை நலிவதனே நணுகாமல் துறந்து கறந்து முடியீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கடில வீரட்டாள துறை அம்மானே ஏ பாட்ட நான் உன்னை தமிழோடு பாடுவதற்கு மறக்கவில்லை சுவாமி அப்படிங்கிறது தமிழ் சிவனுக்கு பிடிக்கும் எவ்வளவு நிச்சயமா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா மறந்தறியே தமிழோ பாடம் மறந்தறியே நான் கேட்டான் ஆஹா இவடனாலும் எங்கேயோ போயிட்ட நலந்திங்கிலும் உன்னை மறந்தறியே நாமம் என் நாவில் மறந்தறியார் தலையில் பலி கொண்டு உடல்வாய் உடல் உள்ள தவித்தருடாய் அலந்தேன் அடியேன் அதிக கடில வீரட்டான துறை அம்மானேன் அப்படின்னு பத்து பாட்டு பண்ணது பத்து பாட்டுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ரெண்டு சொன்னா போயா வீட்டுல புத்தகம் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் பாடி இருக்கிறேன் எல்லாவது கட்டுயா பத்து பாட்டும் பாடின ஒண்ணு இருக்கு இந்த வயத்து நோய் நீங்க சொல்லலாம் ஏய்யா வைத்தியம் பண்ணி போகாத ஒரு வயிற்று நோய் பாட்டு பாடி போயிடுமா இத ஊரை ஏமாத்துற வேலையா ஓஹோ எனக்கும் வயிற்று வழி வருது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரலையும் நான் பாடி இருக்கேன் மூணு தடவையாவது சொல்லுங்க ஆமா மூணு தடவை சொன்னா இந்த வயது வந்து சரியா போடும் அது எல்லாம் தெரியும் ஆமா சோடா கொடுத்தா கூட போகும் இத நிதர்சனமா நான் பாக்கிறேன் உங்களுக்கு வயசு வெடி வர வேண்டாம் வந்தா சொல்லி பாருங்க ஆமா வந்தா சொல்லி பாருங்க உங்களுக்கு வேண்டாம் வயத்தவரி வர வேண்டாம் அன்னையிலிருந்து இவர் அக்காவோட கோயிலுக்கு போகிறது கோயிலில் பாட்டு பாடுறது கோயிலில் இருக்கிற இந்த புல்லு செல்லு இந்த கல் இதெல்லாம் கூட்டுறது முள்ளு செடியெல்லாம் வெட்டி போடுறது பாட்டும் பாடி விட்டு இந்த வேலையும் செய்து இருந்தது நானும் செய்துக்கிட்டேன் சில்களில் இப்ப முடியல புத்துட்ட கைத்தொன்றும் செய்தார் வாய்த்தொன்றும் செய்தார் இத கேள்விப்பட்டா அந்த சமண மன்னன் ராத்திரியோ ராத்திரியோ ஓடி போயிட்டான் வந்து போயிட்டான் பொ சொல்ல போயிட்டான் தப்புன் அடியார்டப்பவும் தப்பு பண்ணவன் எந்த டேஸில் இருந்தாலும் நாம கூப்பிட்டு வந்துடலாம் முடியும் இல்லவா கூட ஒருத்தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் இந்திய அரசாங்கம் அவனை புரிச்சிக்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு தெரியும் தெரியும வெளிநாட்டுல இருந்தாலும் சட்டம் கொண்டாந்துட்டாங்க தப்பு பண்ணி விட்டு வெளிநாட்டுக்கு போய் ஒழிஞ்சு ஆரம்பிச்சாங்க சட்டம் போட்டு புரிச்சுட்டு வந்துடுறாங்க புரிச்சுட்டாங்க இந்த தப்படையாக நான் சொல்ல தயாராக இல்லை நீங்க தினந்தோறும் பேப்பர் படிப்பீங்க நியூஸ் கேட்பீங்க உங்களுக்கு தெரியாதா என்ன தெரிந்து கொள்ளுங்கள் அதான் நல்லது ஓ எடுத்துக்கிட்டு வட அவனை சொல்ல இருந்து வந்தான் பெரும்பகுதி காவலாளர்களுக்கு தானே வருவோம் இல்லையா ஆனா வந்து கூப்பிட்டான் ஐயா மன்னர் அழைத்துக் கொண்டு வருத்தினரு மன்னர் அதெல்லாம் அப்பட்குடியோ நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிழியறியோம் பழிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமாருக்கும் குடியல்லா தன்மையான சங்கரம் சங்கரன் யாருக்கும் அடிமையில்லை சங்கரனுடைய தோற்றம் சிவனுடைய தோற்றம் அறுபத்தி நாலு இருக்கு எத்தனை இருக்கு அறுபத்தி நாலு அதி ஒரு பாட்டுல பாடியிருக்காரு அட்டாட்டகம் அதுக்கு பேரு அல்லவா யாருக்காவது தெரியுமா ஆமா யார் சொன்னது கை தூக்குனது யார் யாரோ அட்டாட்டகம் பாடி இருக்காரு அப்படி அந்த உருவத்துல இப்படி கும்பிடுறது மாதிரி ஒரு உருவம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டா அவனுக்கு மேல ஒரு தெய்வமோ அவனுக்கு மேல ஒரு சக்தியோ கிடையாது அதனால அவன் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா மாணிக்கவாசகர் சொல்லும் போது சேர்ந்தா கையானை அப்படின்னது இப்படி அவன் கை சேர்ந்ததே இல்லை தியா இவர் சொல்றதுக்கு இவர் ஐம்பந்தாமி சொல்றதுக்கு முந்தியா எவ்வளவோ நாளையும் முந்தியா அவரு சொல்லிட்டா இல்லையா ஆம் தேர்ந்தரியா கையானை திருமாலும் பிரமனும் சிவனை பூஜை செய்தார்கள் இல்லையா ஆம் அப்படி ஒரு பெரிய தெய்வம் அது அதனால தான் ஊருக்கு நடுமத்தில் சிவன் கோயிலை கட்டினான் இல்லையா இப்போ மயிலாப்பூர் எடுங்க ஊருக்கு நடுமத்தில் கோயில் திருப்பியூர் எடுங்க ஊருக்கு நடுமத்தில் ஒரு கோயில் அப்படி கணிச்சு பாருங்க உங்களுக்கு நினைவு வர்ற ஊரெல்லாம் எண்ணி பாருங்க அப்படி இருக்கும் பாக்கி எரிய கோயில்கள் எல்லாம் புறத்துலவா சிவன் கோயிலுக்கு போனா எல்லா தெய்வத்தையும் கும்பிட முடியும் வேறொரு கோயிலுக்கு போனா எல்லா தெய்வத்தையும் கும்பிட முடியாது சி எம் கோயிலுக்கு போனா எந்த மந்திரியாவது பார்க்கணும்னு சொன்னி அந்த அம்மா கிட்ட சொன்னா அந்த மந்திரியை வர சொல்லுவாங்க மந்திரி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு சீமா வர சொல்லுன்னு சொன்னா வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லவா அதே போல தான் ஆமா ஆனா தான் இன்பமே எந்தாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் கூடிய எல்லாத்தன்மையான சங்கரன் அச்சங்கவன் குடை ஓர்காதல் கோமார்க்கே நாம் என்று மீடாளாய் கொய்மச்சேவடி இணையினோமே போடா உங்கள் மன்னவனுக்கு நான் அடிமை இல்லை நான் வரமாட்டேன் போய் சொல்லிவிடு ஒருத்தன் தம்மன் நடத்துக்கிட்டு வரான்னா வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா சம்மனை வாங்கிட்டு போகணும் அதான் ரைட்டு வரமாட்டேன் சொன்னா வாரண்ட் பொறுத்த வந்து இல்லையா சட்டங்கள் அவ்வளவு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆக வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த சிப்பா இல்லன்னு சொன்னா சாமி இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க போய் சொன்ன மந்திரி ராஜா என்ன அடிப்பான் நான் அடி வாங்கணுமே என்ன பண்றது அப்படின்னா யோசனை பண்ணி பார்த்தார் ஆமா ஞானா என்னால் நீ அடி வாங்க வேண்டும் என்றும் நாம் யாவற்கும் இடைவோம் அல்லோம் யாருக்கு நான் இடைந்ததா இருக்க மாட்டேண்டா இரு நேரத்தில் எமக்கு எதிராவாரும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருப்படியே சேரப் பெற்றோம் ஒன்றினா குறையுடையோம் அல்லோம் அன்றே உறுபணியார் தரல் ஒடிந்துட்டு ஓடிப்போனார் பொன்றினார் தலைமாலை அணிந்த சென்னி புண்ணியனை நல்லிய புண்ணியத்துள்ளோம் என்று ஒரு பாட்டு பாடிட்டு போயிட்ட என்னால ஒருத்தன் கஷ்டப்பட வேண்டாம்டா ஒரு அடி இன்னொருத்தன் இவரால் அந்த அடி வாங்கக்கூடாதுன்னு நினைச்சு போனார் பாத்தீங்களா இதுதான் மனிதநேயம் அல்லவா ஆமா மனிதநேயத்துக்கு வித்துட்டவரே அவர்தான் ராமன் கடிக்கலாரு அப்புறம்தான் ராமன் கடிக்கல நம்ம பிள்ளை இங்கிருந்து தயாராக தனியா போய் ஒரு வீடு கட்டிட்டு போயிட்டார் அவளவுதான் நம்ம பிள்ளை நம்ம குழந்தை ஆமாரு அப்படின்னாவ இந்த சமண சமயத்துக்கு முக்கியமான குறிக்கோள் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கொல்லாமைதான் குறிக்கோள் இல்லையா ஆமா எும்பு செத்தா எறும்ப கொல்லக்கூடாது கையில் ஒரு மயில் பீலிகை வச்சிருப்பான் அதால கூட்டிக்கிட்டே அது மேல நடந்து போவோம் ஏ அந்த எறும்பு செத்து போகுது இந்த சமணம் கையில் பீலிகை வச்சு அந்த மயில் பீலிகை வச்சிருப்பான்னு நீங்க பார்த்துருக்கலாம் படத்துல அதுவும் இல்லை ஏன் வச்சிருக்கான் இந்த கூட்டிக்கிட்டு போறதுக்கு அப்ப கொல்ல என்ன பண்ணும்பா பாவம் நீச்சாரில தூக்கி போட்டு கொல்லல கொல்லாம ஒரு பத்து எறும்ப நான் கொண்டு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணாது நான் பெத்த பிள்ளை நான் கொண்டு அரெஸ்ட் பண்ணிடும் போலீஸ் சட்டம் சரி சொல்ற ஆனா கேட்க முடியுமா முடியாது குழந்தையா இருந்தாலும் அதை கொல்ல முடியாது ஆமா கொல்ல முடியாது இப்ப சட்டம் வயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளையும் கொல்ல கூடாது சட்டம் வந்து இல்லையா ஆமா காரணத்தை பார்த்துக்கிட்டு பார்க்க கூடாது சட்டம் வந்து அல்லவா ஆறும்பொன்னா பாவம் ஈய கொண்ணா பாவம் சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொள்ளலாமா தப்பு இந்த இடத்துலதான் ஆரம்பிச்சது தப்பு எங்க ஆரம்பிச்சது ஈயதான் ஆமா ஒரு நாள் நான் சைவன் சிவனுக்கு அடிமை ருத்ராட்சம் போட்டிருக்கேன் விபூதி பூஜ்ருக்க அறுபது வருஷமா தேவாரம் பாடுறேன் பஞ்சாட்சரை சொல்றவன் சிவன் கோயிலுக்கு போகிறவன் அல்லவா ஆமாம் நான் ஒரு நாள் பூந்தமல்லி போனேன் தூத்தல் போட்டுது ஓடி போய் ஒரு கடையில் சார்பு போட்டு அதுக்குள்ள உள்ள போய் நுழைஞ்சேன் உள்ள போய் நுழைஞ்சு திரும்பி பார்த்தேன் ஒயில் ஷாப் நான் அங்க இருக்கலாமா இருக்கலாமா மழையில நினஞ்சு ஜூரமா படுத்தாலும் படுத்திருக்கலாம் நாங்க இருக்கப்படுது நான் வெளியே வரும்போது இந்த ஹார்மோனியக்காரன் பார்த்துட்டோம் ஐயா இருபத்தி ஓராந்தேதி காலையில பதினோரு மணிக்கு ஒரு ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா என்ன விஜயகுமார் நம்புவேன் என்ன அவரிடம் ஆர்மூலியக்காரனே சொல்றாங்க ஏற்படுற இடம் இதுதான் ஆமா அந்த மாதிரி கொல்லாமை கொல்லாமைன்னு சொல்லிபிட்டு எறும்பு கொண்ணா பாவம் ஈ குண்ணா பாவம் சொல்லிபிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய மதத்துல இருந்து விட்டு இன்னொரு மதத்துக்கு போனாங்கிறதுக்காக வேண்டி சுண்ணாம்பு கால வாயில அவனை தூக்கி போடலாமா தப்பு தொடங்குறதுக்கு முதல் வேலை இதைத்தான் செய்தான் இல்லையா அந்த மாதிரி நாலு தப்பு பண்ணான் ஒரு தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நாலு தப்பு பண்ணித்தான் சுண்டாம்பு கால வாயில போட்டான் பாய்சனை வேற ஒருத்தன் பாய்சனை அவன் பேரு அக்கா இருக்கா மதம் உண்டு சொன்ன பாய்சன் கொடுத்தான்னு செத்து போட்டான் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் மதம் உண்டு மத கொள்கைகளை சொன்ன அரசாங்கம் அவனை மது அவனை பாய்சன் கொடுத்து கொண்டு போடுறான் கோப்பையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாய்சனை அவன் மனைவிக்கு அல்ல விழுந்த அழுதான் நீ செத்து போயிடுவ நீ செத்து போயிடுவ எனக்கு நான் எனக்கு என்ன பண்ணுவேன் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு கீழே விழுந்து பரண்டா கேட்கலையாவா குடிச்சுட்டான் சேத்து விட்டோம் சேத்து ஆனால் ஆனால் நாவுக்கரசர் நஞ்சு கலந்த சோற்றை உண்ணார் உண்டார் நான் நன்றி கலந்த சோத்தை உண்டேன் என்ன சிவன் பிழைக்க வைத்தான் எழுதி வைக்கிறது நான் ஒரு உயிரை எழுதி வச்சாத தப்புன்னு சொல்ல முடியுமா முடியாது நாம் ஆத்தினால் ஒழிய இன்னொரு பார்த்து தப்புன்னு சொல்ல முடியாது முடியுமா முடியாது பச்சைப்பம் வந்து யார் டிரஸ்ட் எழுதி வச்சு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கிற காலேஜுகள் எலிமெண்ட்ரி பச்சைப்பம் டிரஸ்ட்ல இருந்து நடக்குது கோடிக்கணக்கில் எழுதி வச்சு உயில் சண்டை வந்த கோட்டுக்கு போச்சாங்க உயில பாஸ் பண்ணிவிட்டான் கோடிக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறது கண்ணிய விட்டு அழுது அப்படி இருக்குது ஆமா அதுல ஒரு விஷயம் சொல்றேன் அந்த பச்சைப்பன் டிரஸ்ட் ஒழுங்கு பண்றது யாரு தெரியுமா ஒழுங்கு பண்ணது யாரு தெரியுமா ஒரு ஜட்ஜு கிறிஸ்டியன் இப்படி ஒரு தர்மம் கிடையாது மூலமாக சரி பண்ணு சரி பண்ணிட்டான் அதான் அந்த பச்சை பன் டஸ்ட் அதனால கோஸ்ட்ல இருக்குது ஹை சீப் ஜட்ஜு தான் அதுக்கு தலைவர் இல்லையா நான் சொல்றதுல கொஞ்சம் தப்பு இருக்குமோ என்னமோ தப்பு இருக்காது இருந்தா விட்டுருங்க இல்லையா பச்சையப்பன் காலேஜ் இருக்கு பச்சையப்பன் எலிமெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு இந்த சைனா பஜாரில் கூட ஒரு பெரிய கட்டிடம் அவங்களுக்கு இருக்கு அதில் ஒரு ஹை ஸ்கூலோ காலேஜோ நடக்குது அல்லவா ஆமா காளை மாலை தொட மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பார்த்து ஓராக்கி வழக்கில்லா அம்மனை தந்த நஞ்ச முழு ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளார என்று எழுதி வைக்கிறார் நாவுக்கா சாக்கெட்டு தெத்து போயிட்டான் திருநாவுக்கரசர் பிழைத்துக் கொண்டார் அல்லவா ஆமா சிவனுடைய திருக்கருணை எப்படி இருந்தது என்று எண்ணிக்கொள்ளுங்கள் சுண்ணாம்பு காலவாக தூக்கி போட்டாங்க அவரை என்ன விட்டுடு என்ன விட்டுடு பூசமாட்டேன் திருவதிக்க கோயிலுக்கு போக மாட்டேன் ருத்ராஷம் போட மாட்டேன் பாட்டு பாட மாட்டேன் என்ன விட்டுடு சொன்னாரா சொல்லலையே மாலை மதியம் பீசு சென்றும் இங்கிண வேடிலும் பூசு கொண்டரை பொய்கையும் போன்றதே பிணையிடலே நம்ம பாயனே Then Point in at the valley Or Kahnari and the pulse speaks தமிழ் பாட்டு பண்ணார் அதனாலதான் அண்ணாமலை செட்டியார் தமிழ் இசையை வளர்க்கணும்னு சொன்ன போது ஆதியில நம்ம நாட்டில் எதிரா தமிழ் எதிரா தமிழ் எதிரா தமிழ் இசை அப்படின்னு தேன்னார் தேவாரம் தான் தமிழ் இசை சொன்ன உன்ன தேவாரம் ஓடுவார வச்சு பாடவை அதுக்குன்னு ஒரு கட்டடம் கட்டு கோடி கணக்கில் போட்டு கட்டு தேவாரம் பாடவை வச்சார் அல்லவா அஞ்சு வருஷமா நான் அஞ்சு பாடிக்கிறேன் நீங்க எல்லாம் கட்டுறீங்கல்ல அண்ணாமலை செட்டி ஆறு பாடுற ஆமா தமிழ் சர்க்கின்னு இவ்வளவு பெரிய கட்டிடம் எங்கயும் கிடையாது ராஜா முத்தையா செட்டியார் மதுரையில் ஒண்ணு கட்டிருக்கு இல்லையா முத்தையா செட்டியார் கட்டினாரா ராம்சாமி செட்டியார செட்டியார்தான் கட்டினார் ஆமா ராம்சாமி செட்டியார் தான் கட்டினார் முத்தையாஹால் பேரு இருக்கு ராஜா அண்ணாமலை செட்டியாருடைய பேர் அப்படி சுண்ணாம்பு கால அதில் போட்டான ஏழு நாள் உள்ள இருந்தாரு தப்பிச்சுக்கினாரு ஹோ ஹோட்டாந்தாட என்ன பண்ணலாம் பாய்ச்சனை கொடுத்தாங்க அவரையும் தப்பாரு சுண்ணாம்பு காலன்னு தப்பாரு சரி அவனை படுக்க வச்சு யானை மெரிக்க கொல்லாமையே குறிக்கோள்னு சொல்லிவிட்டு செய்யலாமா அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு இருபத்தி ரெண்டு சொன்னது சுண்ணவன் சந்தன சாந்தும் சுழச்சிங்க சூடாவணியும் வண்ண உரிமை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முறன் நேரும் அகலம் அடைய அறம் தென்னன் கடித புனலும் உடையாறு தமர்னாம் திருவதிக வீரர் கடவுளுக்கு சொந்தக்காரன்டானா நாம சொன்னமா நாம சொன்னமா மயிலாப்பூர்ல இருக்கான கபாலி அவன் என் சொந்தக்காரன் அவன் நம்ம சொன்னமா சொல்ல அவர் சொன்னா ஆமா அஞ்சு வரியாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை சரிடா அந்த யானை யார் ஏறி விட்டானே அவனே போய் அழிச்சு விட்டு போயிடு எப்போதுமே சொல்றேன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் என்பது குரல் நீ புறத்தியாருக்கு தீமை நினைச்சியே ஆனா அது அது வரும் பந்து சிவத்தில் அடிச்சின்னா திரும்பி பந்து உன்னிட்டதான் வரும் அல்லவா ஆ ஆமா புறத்தையானுக்கு தீமை நாம நினைத்தோமேயானால் நமக்குத்தான் உன்னால நன்மை செய்ய முடிஞ்சதா இல்லையா கெட்ட போடுவா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நணயம் செய்துவிடும் என்பது குரல் ஆக என்ன பண்ண போடாத கல்லுல கட்டி அவனை கடல தூக்கி இருக்க தவறு எப்படி போய் பார்த்தீங்கடா ஒன்னு செய்தான் விட்டுக்கலாம் ரெண்டு செய்தான் விட்டுருக்கலாம் மூணு செய்தான் விட்டுருக்கலாம் நாலும் செய்யலாம் தவறு எப்படி வளர்த்துட்டு போற மாதிரிங்களா அதனாலதான் அந்த கும்பலே நாட்டை விட்டு ஓடிச்சு இல்லையா இப்ப நாம ஒரு தவறு பண்ணமுன்னா என்ன சொல்லுமா டே உள்ளகுி இருக்குடா உள்ள குட்டி இருக்கு பார்த்துக்கோ அப்படின் நம்ம தவறு பண்ண கூடாது ஆக்கிரதா வாங்கிட்டு போகு கதில கட்டி கடல்ல தூக்கி போட்டோம் யாரும் கூப்பிட்டாரா நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் அப்படின்னு ஒரு பதியம் பண்ணார் நீ எல்லாம் பலகாலம் கேட்ட திருப்பதி அல்லவா கிடைத்தற்கரிய திருப்பதி அந்த பதியத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கலாமா ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கலாமா ஒரு லட்ச வல்லற் பெருமா ஒரு சபை கட்டர்மசால வச்சாரு கிணறு வெட்டினரு எத்தனையோ கிணறு வெட்டினார் எவ்வளவோ குளம் வெட்டினார் எல்லாரும் தண்ணி மண்ட குடிக்கட்டும் அதெல்லாம் செய்துபட முடியும் ஆராய்ச்சி பாடல் பாடினார் கிடைக்குமா கிடைக்குமா பாட முடியுமா முடியாது பாட முடியாது அப்படியே பாடினாலும் அது இருக்காது இருக்கு ஆறாயிரம் பாடலும் இருக்கு அல்லவா அவர் இந்த நாட்டுக்கு செய்த தர்மம் அந்த பாத்து அந்த கட்டடம் பெருசு இல்லை அன்னதான சத்திரம் பெருசில்லை இல்லையா ஆமா இப்ப கூட இந்த சபைய போல அந்த கட்டிருக்கான்ல பாத்துருக்கீங்களா நீங்க விஜயகுமார் சபையை போலவே உத்தம் கட்டிருக்கான் ரோட்லயே வடலூருக்கு முன்னாடியே ஆமா சபைய போல கட்டினான தவிர ஆறாயிரம் பாட்டு பாட முடிஞ்ச அவர முடியாது நடக்காது நடக்காது ஆமா திருநாவுக்கரசர் அவர் பாட்டு பாடி வச்சிருக்கார் பிரிஞ்சான் பாடி வச்சிருக்காரு மாணிக்கவாதர் பாட்டு பாடி இருக்காரு பாடுபாடி வச்சிருக்காரு இதுதான் நம்ம சொத்து இதுதான் நம்ம உடைமை ஆமா கிடைத்திருக்கேன் சொத்து புணை நமக்கு வாயத்தி வாய் நமதி வாய கிட்டத்தெருக்கெரிய பதியம் அற்புதமான திருப்பதியம் கோடி கோடியாக கொட்டி வச்சாலும் கிடைக்காது என்று சொல்லி நான் உடல்நிலை சரியில்லாத நிலையில நான் வந்தேன் ராமல் இருக்கக்கூடாது என்றுதான் வந்தேன் இந்த வரலையும் பாடி சொன்னேன் என்று சொல்லி நாமெல்லாம் பஞ்சாட்சலம் சொல்லுவோம் இந்த நாடு நன்றாக இருக்கட்டும் சண்டவம்பெல்லாம் கூடாது எந்த தேசத்தனும் நம்ம தேசத்தில் அடிக்கக்கூடாது நாம் ஒரு தேசத்தையும் அடிக்கலை அனாவசியமாக அடித்து கொள்றோம் இல்லையா இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது எல்லோரும் நன்மையாக இருக்கணும் அவன் தண்ணியை மறைச்சி வச்சுக்கிட்டு தண்ணியை விட மாட்டேங்கிறான் அதெல்லாம் தப்பு யார் சொல்றது பெண்ணுமா அந்த வாசம் சொல்றோம் அதெல்லாம் நான் முயற்சி பண்ணி நான் பார்க்க போறேன் அந்த மாதிரிலாம் நன்மை நடக்கணும் நாடு நன்றாக இருக்கணும் நாடு செழிப்போடு இருந்தாலும் நாமும் செழிப்பாக இருக்கலாம் நாடு நன்றாக இருக்கணும் நாம நன்றாக இருக்கணும் அடுத்த வீட்டுக்காரன் நன்றாக இருக்கணும் நாமளும் நன்றாக இருக்கணும் என்று சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி இந்த கட்டடத்தை நமக்கு கொடுத்து நீ பாடுறா அப்படின்னு சொல்லி வச்சானே ஒரு பெரியவன் அவன் குடும்பமும் வாழ்க என்று சொல்லி நமச்சிவாய மந்திரன் சொல்லி நாம் நிறைவேற்றி கொள்வோமாக ஓம் நம சிவாய சிவாய் shivaya shivaya namo om shivaya namo shivaya namo shivaya namo om namo shivaya shivaya namo om namo shivaya shivaya namo om namo shivaya shivaya namo om namo shivaya shivaya namo om namah shivaya shivaya namo om namah shivaya shivaya namo shivaya namo shivaya namo shivaya namo namo bhagavaya namo